சன்மார்க்க பிரார்த்தனை பன்னிரண்டு 5 ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இது கல்பட்டு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு திருவுர்பிரகாச வல்லற்பெருமான் வரைந்து அருளியது ஸ்ரீ பார்வதிபுரம் என்னும் உத்திரஞான சிதம்பர திருப்பதி கண்ணே அகிலாதாரமாய் விளங்கும் ஸ்ரீ சமரச வேத சன்மார்க்க சங்கத்து பெருந்தலைமை பதியாக வீற்றிருந்தருளும் அருட்பெரும் ஜோதியராகிய எமது அண்டவனார் திருச்சென்னதிக்கு யானெனும் போதநாசவந்தனஞ்செய்த விண்ணப்பம் எம் இறையவரே இதுபரியந்தம் யானாக தேடியதோர் பொருள் என்பது இல்லை ஆகவே தேவரீர் பெருங்கருணையால் என்னை உய்ய கொள்ள உபகரித்தருளிய உடல் பொருள் ஆவி என்னும் ஒன்றையும் அறியாமையால் யான் எனது என்று கொண்ட சுதந்திரமானது துன்ப இன்ப விளைவுக்கு ஆதாரமாய் இன்றைய வரையில் என்னை பற்றி இருந்தது ஒன்றை யான் பெரும் பொருளாக எண்ணி நின்றனன் ஆதலால் அச்சமரச சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் சமூகத்து நிற்க பெற்ற விசேடத்தால் அத்தற்சுதந்திர பொருளை தேவரீர் பெருங்கருணை சன்னிதி முன்னே அர்ப்பித்தனன் இனி தேவரீர் அதனை அருள்வசமாக்கி ஏழையாகிய என்னையும் என்னை அடுத்த சுற்றம் என்னோடு பழகிய நண்பினர் ஆதியரையும் உய்ய கொண்டருழுக இங்கனம் அடிமை க ராமலிங்கம் ஆங்கிரச வருடம் வைகாசி மாதம் முதல் மேட்டுக்குப்பம் சன்மார்க்க பிரார்த்தனை முற்றிற்று